நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ஒரு பெரிய மகான் வரா அந்த மகான் என்ன பண்றாருனா ஒரு மந்திரத்தை சொல்றாராம் அந்த மந்திரத்தை யார் கேட்டாலும் அவங்களுக்குள்ள கஷ்டம் எல்லாம் பறந்து போயிருமா அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிக்கிட்டு எல்லாரும் அந்த மகான பாக்க போறாருங்களா அப்படி போகும்போது எல்லாரும் தங்களுடைய கஷ்டத்தான் எடுத்து சொல்றாங்களா சொல்லிட்டு இருக்கும் அந்த மகான் நிறைய அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாரான் உடனே ஒரு இளைஞன் படிச்சுட்டு வேலை இல்ல அந்த பையனுக்கு அவன் திடீர்னு சொல்றான் அந்த மகான் கிட்ட ஐயா இந்த மாதிரி நிறைய அறிவு உரைகள் நிறைய பேர் சொல்றது கேட்டு இருக்கோம் நீங்க அந்த மந்திரத்தை மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும் ஒரு வரியில எங்க வாயில நுழைய மாதிரி இருந்ததுன்னா போதும் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கன்னா எங்களோட கஷ்டம் எல்லாம் தீந்துருமாமே அதுக்காகதான் நாங்க இங்க எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறானா உடனே அந்த மகன் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாராம் சொன்ன உடனே இளைஞன் ரொம்ப யோசிச்சு மனசுக்குள்ளார ஒரு விதமான ஒரு மாதிரி சந்தோஷத்தோட பாக்குறானா அப்படி பாத்தும்போது திரும்ப அவனுக்குள்ளே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கிறானா சொல்லி முடிச்சவனே இப்ப நம்ம வேலை இல்லன்னு கஷ்டப்படுறோமே கண்டிப்பா இந்த நிலைமை நமக்கு நீடிக்க போறது இல்ல அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லவும் அவன் அவன் மனசுல அவனே தேத்திக்கிட்ட அவன் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறானான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் அந்த பணக்காரர் நிறைய பணம் வச்சிருக்காரு அவரும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லக்கிறாரா மனசுக்குள்ளார அப்படி சொல்லும் போது இந்த பணம் நமக்கு நிரந்தரம் இல்லை அதனால நம்ம இது யாருக்காவது ஒரு நல்ல வழியில நம்ம இது நல்ல வழிக்கு நல்ல விதமான ஒரு செயல்களுக்கு நம்ம இதை செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாராம் அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவதா ஒருத்தவங்க ரொம்ப நாளா உடல்நிலை கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி உடல்நிலை சோர்வால உடல் பிரச்சனைகள் அவங்களுக்கு அவங்களும் இந்த மந்திரத்தை கேட்ட உடனே இந்த மந்திரத்தை தனக்குள்ள இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிட்டு இது நமக்கு நிரந்தரம் இல்ல அப்படின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா அழகா இருந்தவொடனே இந்த அழகு நமக்கு நிலைக்காது அடடா அப்ப இந்த அழகு நமக்கு நிலை இல்ல அதனால நம்ம எப்பவுமே இயல்பா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய மனசை பக்குவப்படுத்திட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்களாம் இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நாளா அவங்களுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை பயங்கரமான கடன் தொல்லைகள் இதெல்லாம் எப்படா தீரும் நம்மளோட கஷ்டங்கள் தீரவே தீராதா அப்படின்னு வந்து கஷ்டத்தோட வந்து உக்காந்தவங்க அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி பாக்குறாங்களா இதுவும் கடந்து போகும் பரவாயில்ல அப்ப இந்த கஷ்டம் நமக்கு நிரந்தரமே கிடையாது இதுவும் சரியாயிரும் என்னைக்காவது ஒரு நாள்னு சொல்லிட்டு அந்த மகான் சொன்ன மந்திரத்தை எல்லாரும் சொல்லி பார்த்துக்கிட்டு நமக்கு இனிமே எந்த கஷ்டங்களும் வராது எல்லாரும் அவங்கவுங்களோட நிலையில இருந்து மனசு பக்குவப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு ஆமா நேர்களே நான் இதுல இருந்து என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னாக்க இதுவும் கடந்து போகும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு தோல்வி தோல்விகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு அது நிரந்தரமே கிடையாதுங்க இதுவும் கடந்து போகும் இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது என்னோட வாழ்க்கையில நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சோகமா இருந்தேன் எனக்கு அந்த சோகத்தில இருந்து என்னால மீளவே முடியல பயங்கர கண்ணுத்தனி வந்துட்டே இருந்துச்சு அப்ப என்னுடைய உயிர் தோழி அவ எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தா அப்ப அப்பலாம் நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லீங்களா அப்போ வந்து ஒன்லி மெசேஜஸ்ல மட்டும்தான் அனுப்பிக்கும் அவன் என்ன அனுப்பியிருந்தாண்ட் இஸ் நாட் பெர்மனன்ட் இன் அவர் லைஃப் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நம்ம சோகமா இருக்கும் போது இந்த லைனை கேக்கும் போது நான் கேட்ட உடனே அந்த வந்த கண்டத்தனி அப்படி நின்னுடுச்சிங்க எனக்கு அதனால எல்லாருமே யாரும் அவங்கவுங்களுடைய சோகத்தை நினைச்சோ தோல்வியை நினைச்சோ துவண்டு போவாதீங்க ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் அதுக்காக த அத அதை வச்சு ரொம்பவும் இதாகாதீங்க எல்லாத்தையும் சரிசமமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய நல்லபடியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்